தினம் ஒரு தகவல் வழங்குபவர் பன்றொட்டி ராமலிங்கம் ஆசிரியர் தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் இன்று மகாபாரதம் தேவ விருதன் அதாவது பீஷ்மரை பற்றி நாம் அனைவரும் என்று தெரிந்து கொள்வோம் நீ யாராயிருந்தாலும் எனக்கு பாரியாக கடவாய் குமரியுடல் தரித்து மானிட லோகத்தில் நின்ற கங்க நதியின் அழகை கண்டு மோகித்த சாந்தனு மகாராஜா இவ்வாறு சொன்னான் என்னுடைய ராஜ்யமும் எனக்குள்ள தானமும் என் உயிரும் எல்லாம் உன்னை சேர்ந்தவை உன்னை யாசிக்கிறேன் என்று பற்புறுத்தினான் பூபதியே நான் உன் மகிழ்ச்சி ஆவேன் ஆனால் நீயாவது வேறு யாராவது என்னை பற்றி நீ என்ன குளம் என்று எந்த சமயத்திலும் கேட்கக்கூடாது நல்லதோ கெட்டதோ நான் எதை செய்தாலும் தடுக்கக்கூடாது என்பல் எந்த காரணத்தை கொண்டும் கோபிக்கக்கூடாது பெரிய மற்ற மொழிகளையும் சொல்லக்கூடாது அவ்வாறு நடந்தால் உடனே உன்னை விட்டு விட்டு போய்விட வேண்டியவளாவேன் இது உனக்கு சம்மதமா என்று கேட்டால் கங்கை அப்படியே என்று காதலின் வேகத்தில் அரசன் சத்தியம் செய்து ஒப்புக்கொண்டான் கங்காதேவினுடைய இணையமும் ஒழுக்கமும் உபசாரமும் கூட இருக்கும் போதும் ஒரே மாதிரியாக தன்னிடம் அவள் காட்டிய அன்பும் அரசனுடைய இதயத்தை கவர்ந்தன காலத்தின் ஓட்டம் அறியாமல் சந்தன கங்கையும் மகிழ்ச்சி கடலில் மூழ்கி வாழ்ந்தார்கள் கங்காதேவி பல குழந்தைகளை பெற்றாள் ஆனால் சூரிய தேசஸ் கொண்ட அந்த குழந்தைகள் ஒவ்வொன்றையும் பிறந்ததும் கொண்டு போய் பிரவாகத்தில் போட்டுவிட்டு சிரித்து கொண்டு கங்காதேவி அரசிடம் திரும்பி வருவாள் இந்த அருவறுப்பான் நடவடிக்கை பார்த்து சந்தனுக்கு வியப்பும் துக்கமும் மேலிட்டு பொங்கும் ஆயினும் தான் கொடுத்த வாக்குறுதி ஒன்றும் சொல்லாமல் பொறுத்து கொண்டிருந்தான் இவள் யார் எங்கிருந்து வந்தவன் பேய் பிசாசிகளைப் போல் நடந்து கொள்கிறாளே என்று அடிக்கடி தனக்குள் எண்ணுவான் ஆனால் வாய் திறக்கவில்லை ஏழு குழந்தைகளை இவ்வாறு கொன்றாள் எட்டாவது குழந்தை பிறந்தது அதையும் அவள் கங்கையில் கொண்டு போய் போடப்போனபோது ச சந்திரவின் மனம் பொறுக்கவில்லை நில் நில் ஏன் இந்த பாவ கர்மத்தை செய்கிறாய் பெற்ற ஏன் இவ்வாறு காரணமின்றி கொள்கிறாய் மிகவும் இழிவான இந்த காரியம் உனக்கு தகாது என்று தடுத்தான் உடனே அவள் மகாராஜாவே பிரீதி செய்ய மறந்துவிட்டாய் புத்திரிடம் விருப்பம் கொ கொண்டவனே இனி உனக்கு நான் வேண்டியதில்லை போகிறேன் இந்த மகனை கொள்ளவில்லை நான் யார் என்பதை இப்போது அறிந்து கொள் ரிஷிகளும் முனிவர்களும் போற்றி வரும் கங்கா நதி தியாவதியாவேன் ரசிஷ்ட சாபத்தால் மானிட உலகத்தில் பிறக்க வேண்டியதாயிற்று அதனால் அவர்களை பெற்றேன் மனித உலகத்தில் அவதரிக்க நேரிட்டு அவர்களுக்கு நான் தாயாராக இருக்க வேண்டுமென்று அவர்கள் வேண்ட் கொண்டபடி நான் அவர்களை உன்னிடம் பெற்றேன் மாநில உலகத்தில் சிறப்பு வாய்ந்த உன்னை தகப்பனாக அவர்கள் பெற்றதும் நல்லதே அஷ்டவசுக்களை மக்களாகப் பெற்ற நீயும் உயர்ந்த லோகங்களை அடைவாய் இந்த கடைசி குழந்தையை நான் கொஞ்ச காலம் வளர்த்து உன்னிடம் ஒப்படுகிறேன் என்னால் கொடுக்கப்பட்ட தானமாக நீ இந்த புத்திரனை பெறுவாய் என்று அரசனுக்கு சொல்லிவிட்டு மறைந்தாள் அந்த குழந்தையை பிஷ்மர் பாண்டவ கெளரவ குழந்தைகளுக்கு பிதாமனும் காலங்கள் சென்றன சில கா ஆண்டுகளுக்கு பிறகு கங்காதேவி எட்டாவது குழந்தையை எடுத்து கொண்டு சந்தனவை விட்டு நீங்கிய பின் பெண்களிடம் சுகம் பெறும் எண்ணத்தை நீக்கி கொண்டு அரசன் வைரக்கியமாக ராஜ பரிபாலனம் செய்து வந்தான் ஒரு நாள் கங்கா தீரதண்டை போனபோது தேவேந்திரை போன்ற அழகும் உடல் கட்டும் பெற்ற ஒரு வாலிபன் பிரயோகம் செய்து கங்கா பிரதேசத்தை தடுத்து கண்டு அங்கேயே நின்றாள் பிறகு தன் குழந்தைக்கு இவ்வாறு விளையாட்டு காட்டிக் கொண்டிருந்த கங்காதேவியே பிரதிஷ்டமானாள் குமாரனை அரசனிடம் ஒப்படைத்தாள் அரசனே என்னிடத்தில் அடைந்த எட்டாவது புத்திரனும் இதுவரை என்னால் வளர்க்கப்பட்டவனுமான தேவ விருதன் இவன் எல்லா ஆஸ்திரங்களும் படித்துவிட்டான் வதிஷ்டரிடம் வேதமும் வேதாந்தங்களும் ஓதியிருக்கிறான் சுக்கராச்சாரியர் அறிந்த சாஸ்திரங்கள் எல்லாம் இவன் கற்றிருக்கிறான் யுத்தத்தில் பரசுராமருக்கு சாமானவன் பிள்ளாலியும் வீரனும் இராஜநீதிகளை அறிந்தவனுமான உன் மகனை அழைத்து கொண்டு போ என்று அரசனுக்குச் சொல்லி மகனை ஆசி தகமிடம் அனுப்பிவிட்டு கங்கை மறைந்தாள் இதுதான் பிஷ்மரின் கதையாகும் நன்றி வணக்கம்